அவை நாவிடம் கூறுகின்றனாவே எங்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து நாங்கள் உன்னை கொண்டு உள்ளோம் நீ நேராக இருந்தால் நாங்களும் நேராக இருப்போம் நீ கோணலாகிவிட்டால் நாங்களும் கோணலாகிவிடுவோம் என கூறுகின்றன என்று நபி சல்லுலாஹும் அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு நான்கு பூஜ்யம் ஏழு